विश्वोत्पत्यादिहेतवे तापत्रय विनाशाय சச்சிதானோத்தியேதாபய விநாக்கிருஷ்ணா வய நே மாநபா ஆம்க் ஆமர்த்தி விச்சராமீகேவித்துத்த பரமானது மகாராஜாவுக்கு மற்றொரு திருஷ்டாந்தத்தை சொல்ற பாலவத்து குழந்த மாதிரி குழந்தைக்கு மானம் அபமானம் எல்லாம் உடனே மறந்துடும் எல்லாத்தையும் மறந்துடும் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிண்டு எனது ப பல வருஷத்துக்கு வெறுப்பை காட்டின்னு இருக்காது அப்பப்பவே மறந்து போயிடும் ராகத்வேஷங்கள்லாம் கிடையாது ரம ரமத்தே பாலோன் மற்றவ தேவோன்னு படிக்கிறோம் இல்லையா குழந்தைகிட்டருந்து சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் குழந்தைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதோடய குணம் என்ன அப்படின்னா அதுக்கு கவலையே கிடையாது அம்மா இருக்கா அப்பா இருக்கா வேலை விளக்கி சாப்பாடு போடுவார் எல்லாம் காப்பாற்றி விடுவார்கள் அப்புறம் பிரச்சனையும் மானாபமானமெல்லாம் அது பார்க்காது என்னை அவமானப்படுத்திவிட்டு என்னை மான எனக்கு பெருமை கொடுத்துட்டேன்னு சும்மா அந்த நேரத்துக்கு அந்த பெருமையை நினச்சிக்கும் இதுவுமே தவிர ரொம்ப டீப் ரூட்டடாக ஆகாது அதை வந்து கற்றுக்கணுங்கிறார் யாருக்கு வயதானவர்கள்லாம் குழந்தையோட அந்த குணத்தை அது எதாவது கவலைப்படுறதா வாழ்க்கையில் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை என்னது ஒரியும் இல்லை நம்மளும் அது என்ன பண்ணணும்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலும் கூட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதோ நாம்கே வாஸ்தேன்னு நினச்சிட்டு ஒரி பண்ணாமல் இருக்கணுங்கிறதான் கருத்து அது பிரார்த்தனை பண்ணணும் பொறுப்பாகவும் இருக்கணும் குழந்தைகளுக்கு பொறுப்பு இல்லை கவலையும் இல்லை நமக்கு பொறுப்பாக இருக்கணும் கவலை இருக்கக்கூடாது அப்புறம் குழந்தைகள் மானாபமானத்தை பெரிசா நினைக்கிறது நாமளும் மானாபமானத்தை பெரிசா நினைக்கக்கூடாது ஈஸ்வர பக்தி தர்மத்தையே லட்சியமா வச்சிருக்கிறவன் மானாபமானத்துக்கு மதிப்பே கொடுக்க மாட்டான் என்னை யாரு பாராட்டுறான் என்னை யார் இகழான் அதை பற்றின வேலையெல்லாம் நமக்கு இல்லை நான் இன்னைக்கு புண்ணியம் பண்ணேனா காலம்புரை புண்ணியம் பண்ணேனா மத்தியானம் புண்ணியம் பண்ணேனா சாயங்காலம் புண்ணியம் பண்ணேனா அதுல தான் நமக்கு கவனமே தவிர இவெல்லாம் இவ்வளோ நல்லதெல்லாம் நான் பண்ணி என்ன இகழறானே அப்படின்லாம் நினைக்க மாட்டான் அப்படி நினைச்சான்னா அவனுக்கு தர்மத்துல சரியான புத்தி போகலேன்னு தான் அர்த்தம் அதை சொல்றாருவர் நமே மானாபமானவு ஸ்தகா இந்த அவதூதர் சொல்றார் எனக்கு மானாபமானங்க என்ன யாராவது பாராட்டினா அதை பத்தி நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்க மாட்டேன் யாராலே என்னை இகழ்ந்து பண்ணி பேசினாலோ அடிச்சாலோ உதச்சாலோ அதுக்கும் நான் வந்து ஸ்வரணம் இல்லாம தான் நடந்துவேன் ஏன்னா கேகபுத்திரி ந சிந்தா வீடு வாசல் குழந்தைகள் இதெல்லாம் இருக்கிற கவலை இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி கவலை எல்லாம் எனக்கு இல்லைங்கிற ஏன்னா வீடு வாசல் இல்லை அதனால் கவலை இல்லை ஆனால் எப்போவும் நான் அது மாத்திரம் இல்லை அவர்களுக்கெல்லாம் வந்து ஆத்மாவில் சந்தோஷம் இருக்குதுன்னு தெரியாது எனக்கு வந்து நான் ஆத்மா ஆனந்த ரூபங்கிறது எனக்கு தெரியும் ஆகையினால் ஆத்ம கிரீடகா ஆத்மரத்திகி குழந்தைகளும் அது அதோட உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கு சந்தோஷமாக அதுக்கு வாழ்க்கை இப்படி இருக்குது உலகம் இப்படி போயின்னு இருக்குது பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இப்படி இருக்குது கொரோனா ப்ராப்ளம் இப்படி இருக்குதுன்னு குழந்தைகள்லாம் நினைக்க போகிறதில்ல அது அதனுடைய வேர்ல்டே தனி அது மாதிரி இவனும் ஞானி எப்படி இருக்கான்னா இந்த வேதாந்த சிந்தனையிலே இருக்கான் வேதாந்த வாக்கியேஷு சதாரமந்தா விக்ஷான்னேணச்ச துஷ்டிமந்தா அசோகவந்தா கருணைகவந்த கௌபீனவந்த கலு பாக்யவந்தா அசோகவந்த அது மாதிரி கேகபுத்ரி நாம் இவன்னு சிந்தா நாஸ்தி ஆத்மக்கிரீடா எனக்கு ஒன்றும் ஆப்ஜெக்ட் வேண்டாம் எனக்கு வந்து சந்தோஷத்துக்கு வெளியில் எக்ஸ்டர்னல் கண்டிஷனே தேவையில்லை அதுதான் ஆத்ம கிரீடகா ஆத்மரத்திகி ஆத்மரத்திகின்னு சொன்னா என் நானே ஆனந்தம்னு உணர்ந்து பேசாம இருக்கேன் ஆத்ம கிரீடகா ஆத்மரத்திகி சொன்னா கரணமும் நானே அந்த வெளியில இருக்கிற பொருள் அந்த பொருளை அனுபவிக்கிறதுக்கு கரணம் வேணுமே இப்ப கண்ணால நான் ஒரு அழகான படத்தை பார்த்து சந்தோஷப்படுறேன் அப்படி இல்லை நான் வந்து நானே பேசாமல் தனியாக இருக்கேன் எனக்கு என்னோட மனசே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது காரணம் என்னென்னா ஆத்மாவை உணர்ந்து அது சந்தோஷமாக இருக்குது அதனால் எக்ஸ்டர்னல் கண்டிஷன் எதுவும் தேவையில்லை ஆத்மக்ரீடா ஆத்மரத்திஹி பாலவத்து இக விசராமி குழந்தையை போல இங்க நான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறேன் பிராரப்தாய சமர்ப்பித்தம் சுவப்பு சரீரத்தை பிராரப்தத்துக்கு கொடுத்துட்டேன் இந்த சரீரம் எதுவரைக்கும் இருக்கிறதோ இருக்கட்டும் இந்த சரீரம் அழியணும்னு ஆசையும் கிடையாது வாழணும்னு ஆசை கிடையாது நான் ஜீவிதே மரணே கிருதி ந குறியாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கேன் மரணத்துலேயும் சரி வாழ்கிறத்துலேயும் சரி ஆசை இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது இல்லாது நேச்சுரலாகவே இருக்காது இருக்கக்கூடாதுன்னு டெலிபரேட்டாக பண்ண முடியாது ஞானம் வந்துவிடுத்துனா அது அது நடக்கும் அதனுடைய பலனு இது இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு இதோட சேர்ந்ததுதான் அடுத்த ஸ்லோகம் அதையும் சேர்த்தே படிச்சிருக்கேன் ரெண்டு பேர் தான் உலகத்தில் கவலையிலேருந்து விடுபட்டவங்களாம் ஒருத்தர் யாருன்னா துவாவேவ சிந்தையா முக்தவும் பரமானந்த ஆப்ளதும் கவலையிலிருந்து விடுபட்டு ஆனந்தமாக இருக்கிறவர்கள் உலகத்தில் ரெண்டே பேர் ஒன்று என்னன்னா விமுக்தோ ஜடகா பாலகா ஒன்றும் அறிவு வளராத குழந்த வளர்ச்சி அதாவது உலகத்தில் இன்னும் எக்ஸ்போஷர் ஆகலை முதராத ஜடமான குழந்தை ஒன்றும் எழுத்துக்கூட தெரியாது இப்படி இப்படி பார்த்துன்ட்டு இருக்குது அந்த குழந்தை ஒன்று அப்புறம் யோ குணேப்பரங்கதா சத்வரஜ்தமோ குணத்துக்கு அடிமை ஆகாதவன் கீதையில் பகவான் சொன்ன மாதிரி மனசில் வந்து அமைதி இருந்தாலும் அதுக்கும் அடிமை இல்லை பரபரப்புக்கும் அடிமை இல்லை சோம்பேறித்தனத்துக்கும் அடிமை இல்லை எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க யகா குணேபியா பரங்கதா ரெண்டு பேரும் சரி அவர்கள் முற்றிலும் துன்பத்திலிருந்து விடுபட்டு இன்பத்திலேயே இருக்கிறார்கள் இதைத்தான் பாடினார் சதாசி பிரம்மேந்திர சிந்தா நாஸ்திக்கில தேஷாம் சிந்தா நாஸ்திக்கில பரமஹம்சோக சித்தானாம் பரமஹம்சர்களாக இருக்கக்கூடியது இருக்கிறவர்களுக்கு சிந்தா இதுதான் இந்த அர்த்தம் இந்த அளவுல பூர்த்தி பண்றேன் ஆத்மீட ஆமர்த்தி விச்சராமீஹித்து பரமான ஆப்லுதோ விடோ